சரின தேவலோகம் போனாள் அங்க போய் பார்த்தா இந்த ஆசனத்தை உட்காந்துருக்கான் துரியோகனே பார்த்தார் தருமபுத்திரன் என்ன இந்த பாதி எல்லாம் வந்து என்னன்னு திவ்யாசனத்தில் துரியோகன சாதனம் போடுற பக்கத்தில் உடனே இந்த கூட்டார் என்ன இன்னும் இங்க வந்து என்னன்னு அர்ஜுனன்யபுருகாள் சிவாராதன் பண்ணினாள் கோபாலன தெய்வம் நம்பினவாள் அவர்கள்லாம் இங்க காணுமே என்றாள் அவள் பாபம் பண்ணியிருக்கா நரகத்தில் இருக்கா சொன்னார் உடனே பார்த்தார் தர்மபுத்திரன் எங்க பிராத்தாக்களான கருணாதிகள்லாம் பாபி நீங்கலாம் புனிஷாலியா அப்படி துரியோதருக்கு சொர்க்கம் கொடுக்கிறதா இருக்கிறபட்சத்தில அந்த ஊர் எனக்கு வேண்டாம்ுட்டாங்க இந்த பாவி இருக்கிறதே வேண்டாம் நான் எங்க பிராதாகரத்துக்கு நரகத்துக்கு போறேன் அப்போ இந்திரன் கேட்டான் இந்த ஊருக்கு வந்ததக்கப்புறம் நீங்க இந்த காமக்ரோதங்கலாம் அடையலமா అని சொன்னா அதெல்லாம் இல்லையே நான் துரியோதருக்கு சொர்க்கம் கிடைக்கிறபட்சத்தில அப்ப எனக்கு வாடா அந்த ஊருன்னு சொன்னா எங்க பிராதாகரத்துக்கு எடுத்து சொல்லுவோங்க போணும்ல அந்த ஊருக்கு நான் வரமாட்டேன் நரகத்துக்குமானே இந்திரன் எனக்கு இடம் தெரியாதே நான் கூட ஒரு ஆளை அனுப்புறேன் நான் நரக்கத்துக்கு வரமாட்டேன் சரி என்ன ஒரு ஆளை தூதன அனுப்பிச்சார் கொஞ்சம் போன உடனே நரக்கம் கீழெல்லாம் முண்டு கல்லு ஒரே பாம்பு ரெண்டு வாக்களி தவுள் இதெல்லாம் இருக்கு நடக்கவே முடியல தனபுத்தரா பார்த்தாலும் மேல வந்து பாம்பு தவுளுவாக்களும் ஒரே இருள் முழு பொட்டு பெரிய பள்ளம் பிரசுத்தமான தனபுத்திரம் எவ்வளவு தூரம் இருக்கும் பத்து அடி நடந்து இறங்கின உடனே சீதை காட்டாளா இன்னும் எவ்வளவு தூரம் இருக்குன்னு தண்டகாரன் என்ன காட்டாளா ராமன உடனே சுவாமி கல்லூரி ஜலம் கொட்டிதான் கங்கையை தாண்டி இருக்கான் இருந்து குகனுடையம் போறதுக்கு உடனே தண்டகாரன் எத்தனை தூரம் இருக்கு காட்டாளா சீதை அப்படியே சுவாமி கண்ணாடி ஜலம் கொட்டாளா அது மாதிரி கொஞ்சம் தூரம் பத்தடி நடந்த உடனே தர்மபுத்திர எவ்வளவு தூரம் இருக்கு காட்டாரா அந்த கூட்டங்கள் ஓய்வு அடைஞ்சு கேக்குறோ அந்த இடத்துல உங்களை விட்டுட்டு வர சொல்லிருக்காங்க பறந்து போட்டான் இவருக்கு திரும்பி போறதுக்கு வழிபுரிய திரும்பற வழிபுரியிலே ஒரே இருள் அப்ப என்ன பண்ணினார் சத்தம் இருந்தாச்சா அந்த நடக்கத்தில இருந்து வந்த பிறகு எங்களை பாம்பு கடிக்கல்லே நண்டு வாக்களி கொட்டல்ல துட்டல்கள் நான் எங்களை குத்தல்லே நாங்க சௌக்கியமா இருக்கோம் நீங்க நிற்கணும் நிற்கணும் கேட்டுது ஏதோ கேட்ட குரலா இருக்கேன் நீங்கள்லாம் ஆரோன் கேட்டார் தர்மபுத்திர கர்ணோகம் பீம சேரோ அர்ஜுனோ நிதி பிரபோ நான் தான் கர்ணன் நான் தான் பீமன் நான் தான் அர்ஜுனன் நான் தான் நகுலன் குல சகதேவோ சத்தம் இருந்தாச்சு எல்லாரும் சொல்லி அழுதாள் ஹோன் அழுதாள் கண்ணன் தீனன் அர்ஜுனன் நகுலன் சாதயம் இவ்வாறு நரக்கமானால் ஹோன் அழுதாள் அழுதவுடனே சண்டச்சு பார்க்கிறார் சொர்க்கமது இந்திரன் நிற்கிறான் சிரிச்சு என்னன்னு கேட்டாள் வாயினாலும் உங்களுக்கு நரக்க தரிசனம் நீங்களும் அதுக்காக உங்களுக்கு மாயினாலும் யாத்தனை போயிட்டு சொர்க்கம் வரணும்னா துரியோசனை வரமாட்டேன் அவனுக்கு முனை முக்காந்தான சொர்க்கம் அவன் அவசர நம்பிக்கையில்லா தீமானம் வந்து கீழே இறங்கிட்டு அவன் கீழே இறங்கியாச்சு என்னவே அவனை பத்தி கவலைப்படாங்க சொலாம் அஸ்வதமான சொல்லாமிகள கருணாதிகள் இருக்காள் சொர்க்காலம் த்தனையா துரியோதன்காலம் சொல்பாலம் சொர்க்க வாசமா அவன் நரக்டா அவங்க பிராதாக்கள் வந்துதான் வந்து பாருங்கிறாள் சொர்க்கா சூரியனுடைய சூரியன் இருக்காள் சூரியனுடைய பக்கத்துல போய் சார் கௌடர் ப்ரஹஸ்பதி என்னுடைய பக்கத்துல போய் சார் பீஷ்மர் அஷ்டவசக்குரிய ஊட்டியில் போய் சார் நகுல சகதேவர்கள் அஸ்வினி தேவர்களுடைய ஜோதிஷோட போயி பீமன் வாழ்வோடு போய் தர்ம தேவத்தை வந்து காத்திருந்தது தர்மபுத்தரை அழைத்துக் கொள்ள திரௌபதி சொர்க்கீயா சொர்க்கத்தினுடைய லட்சுமியா அவளையே திரௌபதியா எல்லா ஆச்சரியத்தையும் போய் சொன்னால் வியாசர் சொர்க்கு பாண்டவர்கள் மங்களத்தை அரைஞ்சு திரித்தான் சொர்க்காரோகணம் பரவாயில் ஸ்வர்காரோகணம் கேட்டவர்களுக்கு நரக யாத்தனை இல்லையா மகாபாபங்கள் எல்லாம் விலகிறேன் பாண்டர்கள் மங்களோகத்தில் சொல்லி மறுபடியும் பட்டாபுகம் அந்த பட்டாபுழைகள் தொடர்பாக சொல்லி வருவதில்லை அதனால அடியை பிடிதப்பட்டாம்பால் படிக்கல அப்படியே ஏதாவது சொல்லி வருது நடுப்பு மறுபடியும் அடியில் சொல்றது அப்படி சொல்ற வழக்கம் முடிச்சாலும் மறுபடியும் அடியில் ஆரம்பிக்கிறது அதனால அடியில் திரும்பி சொல்றேன் சாந்திபூர்வ அவர்தான் தர்மபுத்திர சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் இந்த பட்டாபிஷேக வைபவத்தை சொல்றாள் தர்மபுத்திரன் பதினாறு காளைகள் கட்டின திவ்யரசம் அந்த ரசத்துக்கு வந்தாளா பட்டாபிஷேக வைபவத்திற்கு பட்டத்துக்குள்ள போராளா இவ இந்த காளைகள் கால் வெப்பதற்கு இடம் இல்லையா ஏன்னா பந்துக்களும் பல தேசத்து ராஜாக்களும் மகர்ஷிகளும் எதிகளும் சன்னியாசிகளும் குடிஞ்சிருக்காளா தர்மபுத்திர சாம்ராஜ்யாபிஷேகம் சாம்ராஜ்யா குடிஞ்சிருக்காள் ஒரு ஒரே எல்லாரோடையும் சேர்ந்து நகர பிரவேசம் பண்றாங்க தர்மபுத்திரன் பார்த்தா என்னமா இருக்குனா நட்சத்திர கணங்களுடைய மத்தியில சந்திரன் இருப்பது போல் இருந்தாலும் உடனே தைவங்களெல்லாம் பூஜை பண்ணினாரா எத்தனை தைவங்கள் சூரியக்கோ வேதத்தில் அத்தனை தைவங்களுக்கும் பூஜையாம் கோவில்களிலெல்லாம் போய் அர்ச்சனமா வேதவித்துக்களான பிராமணர்களுக்கெல்லாம் பூஜையாம் அர்ச்சயமா சேவா சா யுக்தோட கோபி பண்டுலட்சணை நல்ல வெண்மை வரமுள்ள பதினாறு காளைகள் கட்டின பெரும் ரகமா யுக்தம் ஷோடசி கோபி அனுரோ அோதமயம் ரோம அமிருத்தமயம் ரகம் சந்திரனுடைய ரதம் ஒரே அமிர்தமயமான தேரா அமிர்தமயமான தேரில் சந்திரன் நிறுவது போல் ஒரே உண்மையா அங்கு கருப்பு சம்பந்தமே இல்லையா அப்படிப்பட்டது வீரரசத்தில் பிரம்மபுத்திராம் ஜாஹரஸ்ரமா பீமன் கடுவான பிடிச்சாலாம் பதினாறு காளைகளுடைய கடுவாளத்தையும் பீமசேவன் கடுவாள பிடித்து ஓட்டினாராம் பதினாறு காளைகளையும் அஜுல பாண்டம் மகாராஜா ஒன்புடையர்ஜுனம் சரித்தனபுத்தி சாமே நகேவர்கள் ரெண்டு பக்கத்துல போட்டாளாம் நகுலசாதேவர்கள் சாமரம் போட்டார்களாம் பக்கத்தில் இருந்து பேருக்கும் தேர்ல வந்து அழகா பார்த்தா பஞ்ச மகாபூதங்களும் சேர்ந்து வருதோன்னு தோணுச்சுதான் என்னமோ பூனை ஆட்டமா இல்லையா ரொம்ப நன்னா இருக்காளா பெரிய சரீரம் ஒரே தேஜஸ் அபாரமான குணம் அப்பிரமேயமான மனசு காம்பீரியம் எல்லாம் பொருந்தினவர்களா அஞ்சு பேர்களும் பார்த்தா என்னவா இருந்தது பஞ்ச மகாபூதங்கள் ஐந்தது அஞ்சு பூதங்களும் சென்று வந்தது போலிருந்துதான் பாண்டவர்கள் தேரில் அமர்ந்திருப்பது சுவாமி ஒரு தேர்வில் ஏறிண்டு சாத்திகியுடன் சுவாமியினுடைய முன்பு சாத்திகி திவ்ய ரகத்தில் ஏறிண்டு சுவாமியின் கூட வராளாணே பல்லக்கில் வராஜாரி ரோய் காந்தாரியும் ரதராஷ்டிரனையும் ஒரு பல்லக்கில் வச்சு முன்னாடி விட சொல்லி இந்த மரியாதை என்ன இத்தனை அடைஞ்ச பண்ணணும் ரதராஷ்டிரம் ஆமா அவனுக்கு உடனடியும் பல்லத்துல வச்சு அவனை தூக்கலாமா அவன் அவனை ஜெயிலே தான் அடைக்கணும் தர்மபுத்தன் பெரிய தோப்பன் அப்பாவோட கூட பிறந்தவர் அப்பாவுக்கு என்ன பாவனை இருந்ததோ அந்த பாவனை நமக்கு இருக்கணும் அதனால சுவாமி லட்சுமணம் சொன்னால் கைகையை தெய்வம் தெய்வம்னு என்னத்துக்கு நினைக்கிறேன் தெரியுமா லட்சுணா அப்பா அன்பு வச்சு அடண்டாது அப்பா பிரேமே வச்ச அடமாம் கைகையும் நடத்தலை அதுக்காக நான் வைக்கிறேன் பிரியமுட் சுவாமி எத்தனை தர்மம்னா அப்படின்னு சுத்திக்கிண்டு வருதுன்னு நேர ராமனுக்கும் கைகையும் பார்த்தா அவள் வந்து சத்ருதான் அப்பா வச்சு அப்படி பாக்கணும் கூட அப்பா அன்பு வச்சிடும் அதுக்காக நான் காட்டுக்கு போறேன்னு சொன்னேன் நான் காட்டுக்கு போறேன்னு சொன்ன அம்மா சிரிக்கிறான் கைகை சிரிச்சா அப்பா சந்தோஷப்படுறான் எப்படியாவது வயது காலத்துல அப்பா நாளா சந்தோஷமா இருக்கணும் கூட சொன்னாரு கடைசியில பலம் அங்க போய் பிடிக்கிறது அப்படித்தான் தர்மத்தை இதுக்குரிய அது தர்ம சூக்ஷம் அதுக்குதான் சாஸ்திரங்கள் சொல்லிக் கொடுக்குறது நீ நபடி இது இது சொல்றது இவ பிதா பாம்பு பிரேம வச்ச வராப்பீங்க அப்பா புண்ணலோக்கம் போயிருந்தா கூட அவருடைய தமையினா நினைச்சா அவர் சந்தோஷப்படுவாள் இருந்து அப்பா சந்தோஷப்படக்கில் போகணும்னு பல்லக்கில் மிந்தி விடணத்துல பீமனுக்கு இஷ்டமே இல்லையே அவன் காலையை கொண்டு போய் முட்டினாலும் முட்டுவோன்னு இல்ல ஏன்னா இவன் தானே போடுறான் போனமே அது மாதிரி பண்ணா கூட தர்மபுத்தனுக்கு அத்தனை தெரிவா அடுத்த ஒரு பக்தி அவர் போய் தர்மம் தர்மம் கொண்டாடி பேசுறோம் இன்னைக்கு இன்னைக்கு அவருடைய சட்டம் கிடைக்கே அவன் டெல்லியிலே எப்படி நடந்து வஸ்தர பட்டத்திலே யூனாதிரத்துல அது மாதிரி நரயாரே ஜேஷ் தர்மராஜஸ் எல்லாரும் கூட போராளம் யானங்கள் வச்சே வாழ்வாரையும் மரியாதையா ராக ஸ்ரீகளே ஸ்ரீகளுக்கு ரொம்ப பெருமை நம் மதத்தில் அது ரொம்ப கம்பீரமா அவர்களுக்கு என்னென்ன ரகங்கள் என்னென்ன யானங்கள் வல்லக்கு இல்லக்கு அவர் அவர்களுடைய கௌரவத்துக்கு தகுந்தபடி அப்படி வச்சு அழிச்சுட்டு போறாளாம் விதுரஸ்வாமி போறாளாம் ராஜமார்க்காலம் பார்த்தாலும் பூமாலைகள் தீபங்கள் ஒரே ஜோதன் மயமா இருக்கா ராஜமார்க்க அது மாதிரி அலங்காரம் பண்ணி வச்சிருக்கான் தர்மபுத்திர பிரவேச காலத்தில் எப்படி சந்திரோதயமானால் சமுதிரம் பொங்குதோ அப்படி ஜனங்கள் ஒரேடியா பூங்குதுதான் ஆனந்தம் கூட்டம் தாங்கலையா வரமானோ மகோதீத்தமான போறபோது ஸ்ரீகள்லாம் புஷ்பங்களை ஏராளமா ஜாதி ஜம்பகம் புன்னாகம் மல்லிகை முதலிய புஷ்பங்களை பன்னீர்ல தோச்சு தோச்சு வாரி இறைக்கிறாளா பாண்டவாழ் பேரிலும் திரௌபதி பேரிலும் திரௌபதி கூட உட்காந்து இருக்காளா அப்ப என்ன சொல்றாளா அம்மா நீ மகாபாகியம் பண்ணினி எந்த சுமங்கலிகள் என்ன பூஜை பண்ண வழி அந்த பாக்யம் தான் இப்படி பெரிய மகாவீரான பஞ்ச பஞ்சாசரோபமாக ஐந்து பருவங்கள் போன்ற தேவேந்திரனுக்கு ஒப்பான அஞ்சு பத்தாக்களை அடைஞ்சேனி உன் பாக்யம்னா பாக்யம் திரௌபதி மேல குறை பூக்களை வாரி இறைக்கிறாளா यात्मं स्वामी நம்மத்திலே பட்டாபிஷேகிதா சம்தீரியை யயஸ்ரீந்தேரிய ஜாதி ஜம்பகம் முதலீட்டான போட்டு ராமன் கூட்டாளா ராமனோட சமது உள்ள பெண்கள் அயோத்தியில் உள்ளவர்கள் ஊர்வலமா எல்லாரும் ஆனந்தப்பட போறோம் ஆனா ஒரே ஒரு ஜீவன் படும் ஆனந்தத்துக்கு அளவே இல்லைனாலும் அந்த பெண்கள்லாம் உத்தர குறிப்பிட்டு நினைந்து பார்த்து யாருன்னு பட்டாட்சத்தால காட்டாளா பதினாயிரம் பெண்களும் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்ளாமல் யாரு எந்த ஒரு தீ என்பதை சொன்னாளா யாரு நாள் நந்த ஜிதே மாதா கௌசல்யா மாத்திர நந்தனா பசியாத்திரம் சித்தம் அவஸிதம் நூனம் நந்த ஜிதே மாதா கௌசல்யா பாத்திர அம்மா கௌசல்ய படும் ஆனந்தத்துக்கு அளவு இல்லைனால சுவாமி அப்படியே கரகரன் கல்லிருந்து ஆனந்த ஜனத்துக்குள்ளாளா அஹா அயோக்கியில் பெண்கள் அம்மா கௌசல்யிருக்கே படம் எடுத்துதம் பிரபு வேறின திவ்ய சிம்வாதனத்தில பிரபு ராமன் தாங்கள் வேறின உடனே ஊர்வலமாக வரும் வைபவத்தை உங்க அம்மா கௌசல்ய கண்டு வந்து தாங்க மாட்டாள் ஆனந்தத்தால ஹிதயம் வெடிச்சு கூட போறாளா சுவாமி அதனாலதான் பட்டாபிஷேகத்தை கூட தேடி மாத்தி விட்டாள் ஒரு நாலு வருஷம் தள்ளி போட்டு சுவாமி ஆனந்த கண்ணீரை பெருக விட்டாளா அதே வீதியில் போய்டே இருக்கு மறுபடியும் ஸ்திரீகள்லாம் சொன்னாளா இனிமேல் லோகத்துல பெண்ணா பிறந்தா யாரா பிறக்கணும் தெரியுமா சர்வ சீமன் திணி சீதாம் தேவியாத்தான் தரத்துல மட்டும் பீதாம்பரமும் வாங்கி வாங்கி சுங்கிலமச பண்ணிருக்காள் அந்த ராஜ்யம் அவன் பத்தா அடைஞ்சாலும் பெண்கள்லாம் பேசிட்டு இருக்காளாம் பட்டா பேசுகிறதுக்கு போகும்போதும் இது பேசு வழக்கம் உலகத்துல கல்யாணம் காட்டிலே அதுவும் பேச ஆரம்பிச்சாலும் தடுக்கவே கட்டப்படும் பிரம்மாதிரி பாட்டி அவன் சம்பந்தி பொண்ணாதுக்கார சண்டைக்கு வருவாங்க அந்த பாட்டி பயப்பட மாட்டா உத்தரம் பயந்து பேச மாட்டானா நல்லா இருக்கு கிளியாட்டமா இருக்க மாதிரி இவனையாக வந்து உட்காந்து வைக்கிறது பாருவாரு ம்வுபதிக்குறாளாம் திரைரா அப்ப சொல்றாளத்தோடு கூட வந்தே ஜன்கள் சொல்றா நாங்க யார ராஜாவ வரணும்னு நினைச்சோமோ அவாளே வந்தே என்ன பாக்கியம் என்று பிரமாதமான ஜனங்கள்லாம் உருடம் எங்களுக்கு ராஜாவான் இங்கே இருக்கணும் சம்மத்தினால் ராஜ்யத்தை அடைஞ்சே பலத்தினால் அடஞ்சேதம் ராஜே ஹரதாம் மகாராஜ ராஜே ஹரதாம் ஒரு டம் ராஜாவா இருக்கணும்னு பிரார்த்திக்கிறாளாம் எல்லாரும் இப்படி ஜனங்கள்லாம் சந்தோஷமா சொல்றா அப்படி சொல்லணும் அவர் பூகாலம் இருக்கணும் இருக்கணும்னு பிரார்த்திக்கணும் அப்படின்னு சொல்லாம எப்படாப்பா ஒழிவனையும் சொல்லாது அப்படி பண்ணிக்கவே விடாது ஒரு சின்ன உத்தியோகத்திலிருந்து பெரிய பதவி அதே ஒருத்தனுக்கு ஒரு ஜட்ஜின்னா இருக்காது ஒருத்தனுக்கு வந்து விபரீதமா தான் ஒழியாகணும் அந்த விபரீதமா ஒழியவங்க கூட நல்ல ஜட்ஜிகள் இல்லை அவர் எனக்கு தோத்து போனா கூட பாதம் சார் ஜட்ஜ்மெண்ட்ல எனக்கு நன்னா எழுதி அப்படி சொல்லுவேன் அப்படி இந்த நியாயமா விகிதமான கண்டு எல்லாரும் கொண்டாடுவாள் சர்மத்தை கொண்டாடாம என்ன பண்ண முடியும் கொண்டாடுதான் கொண்டாடுவான் அதனால எல்லாரும் கொண்டாடுறாளா தர்மபுத்தரை பல நீங்க ராஜாவா இருக்கணும் ராஜாவா இருக்கணும் எப்படி பிரார்த்திக்கிறாளா புஷ்பங்களை அரமண வாஜப்படி நுழையிற சமயமும் வேடியா மங்கள திரியங்களை புஷ்பங்களை வாரி தர்மபுத்திர கொற்றாள் ஆசீர்வாதம் ஆயிரக்கணக்கானுக்கள் மூணு கணங்கிண்டு அக்ஷதம் ஒன்று புகராளாம் தர்மபுத்தருக்கு ஆசீர்வாதம் பண்ணி என்ன அக்ஷதம் வித்ரஹஸ்தேன மாதஸ்தேன போஜனங்க அம்மா அம்மா கீனால சாதமும் வேதமறிந்தவர்களுக்கு கையினால் அக்ஷதமும் பெரிய மகாபாகியமும் அவன் கையால அக்ஷதம் போட்டாளையான அது கஷத்தை கட்டா கொடுக்க தான் கொடுக்கும் அம்மா கையால சாதம் போட்டா அவன் எத்தனை சோகையா இருந்தா கூட நல்ல சுண்டா ஆயிடுவோம் இப்பிரஹஸ்தேன மாதிரே போதனம் அம்மா கையால சாதம் போட்டா அது தனியா புரிஞ்சுதான் போடுவாள் போடுறது அம்மா போடுறதும் வித்தியாசம் அம்மா அன்போடுதான் போடுவாள் அதுக்காக பத்னியை தூசிக்கிறதா அர்த்தம் இல்ல அவள் தம்பிள்ளைக்கு போடுவாள் வேகவித்துக்கெல்லாம் ஆசீர்வாதம் என்றாலாம் அவளுடைய அரண்மனையில் சில தெய்வங்களை பிரதிஷ்ட பண்ணிருக்காங்க அந்த தெய்வங்கள் எல்லாம் போய் நமஸ்காரம் பண்ணி புயல் கற்பூரங்கள் குடும்பத்துலே வராதா அவன் பாபம் துளையுமா சுவாமி இருபது தடவை அவன் சங்கோஜத்தை விட்டுட்டு பண்ணனும் என்ன தண்டால் எடுக்கிறான் எடுக்கிறேன் நம்மள சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ற குடும்பத்துல கண்டால ஜலம் விட முடியாதே இருக்காதுன்னு நமஸ்காரம் பண்ணி பார்க்கணும் நிச்சயம் நமஸ்காரம் பண்ணாலும் எல்லா தெய்வத்தங்களுக்கும் அர்ச்சனை பண்ண சொல்லி கர்ப்பூரம் பண்ணி நமஸ்காரம் பண்ணினாலும் நம்ம போய் வேதவித்துக்களையெல்லாம் பூஜ பண்ணி நமஸ்காரம் பண்ணினாழாம் தெய்வங்களை பூஜ்ச்சவுடன் அவள் குரு நல்ல உத்தம பிராணனவர் ஜேஷ்டரான கிருதராட்டன் பெரிய தோதனர் அவர் ரெண்டு பேர்லையும் போட்டேன் உத்தரவு போடுறதுலாம் உன் கையிலுக்கு போடாதே அப்பாவுடைய உத்தரவு உத்தரவுன்னு போடுறாள் என்ன இவன் கையிலுக்கு போட்டு அதை பார்த்து பார்த்துட்டாரா நாம உயிரோட இருக்கிற போதே நம்ம மறந்துட்டானேன்னு வருத்தப்படுகிறான் பிரவர்த்தனா அப்பா உன்னுடைய உத்தரவு உத்தரவு போடு அவரை காக்காம செஞ்சா கூட அப்பா சொன்னார் எழுதிப்படுகின்றாள் அவன் சொன்னான்னு சொன்ன நீ உன்னுடைய உத்தரவை கைது போட ஆரம்பிச்சுட்டேன்னா ஒன்றப்படுவாடா நாம் இத்தனை வயசு கழகம் இருப்போம் நம்ம இப்படி மதிக்கலையே நினைப்பாளா அப்படி நினைக்காம இப்படியா பண்ணா அது மாதிரி பெரிய தோப்பனையும் தௌமியர் குருவையும் கோவிலுக்கு எல்லாம் போறாளா அர்ச்சனை பண்றாளா நமஸ்காரம் பண்றா பிரசாதத்தை வத்துக்கிறாளான்னு தர்மபுத்திரர் யங்கள்லாம் தர்மபுத்தர் சுவாமிகிட்ட போய் பிரசாதம் வாங்கிக்கிற போது பிரமாதம் கோவில்ல கட்டி மேல அடிக்கிறாரு அந்த வழக்கங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா புதுக்கோட்டையில வந்தாதான் தெரிஞ்சிக்கலாம் பாக்கி ஊர்ல எல்லாம் தெரிஞ்சுங்க தெரிஞ்சிக்க முடியாதுன்னு இல்ல பிரசாதம் வாங்கிட்டு ஆட்டுக்கு போற போது அடிப்பாங்க சில ஊர்ல கட்டி மேல அந்த கரெக்டா நடக்குறது இங்க ராஜாசி இந்த தேசம் இல்லையா அதனால என்ன அப்படியே நடந்துட்டு வழக்கங்கள் ஒரே துந்து பிரசாதம் வாங்கிட்டு பிரசாதத்தை வாங்கினார் வாத்தியங்கள்லாம் நிறுத்தினார் எல்லாரும் அப்படி பேசாமல் இருந்தார் இந்த பிராமணுடைய கோஷ்டியில திடீர்னு சார்வாதன் ஒரு ராட்சதான் அவனும் பிராமணம் கச்ச கட்சி அந்த கோஷியில வந்து நின்றார் ஓ தர்மபுத்திரான்னு கூட்டார் அஞ்சலி பண்ணி என்ன வேலை வித்துக்கள் தாங்கள் சொல்வதற்கு ஒட்கப்பட்டு அது மாதிரி திடீர்னு உமை பத்தி தப்பா சொல்றாள் நீ சரியான ராஜா இல்லேன்னு எல்லாரும் சொல்றாள் உங்ககிட்ட நேர சொல்ல பயப்படுறாள் அதனால நான் சொல்றேன் அவள் நான் என்ன விட்டு சொல்ல சொன்னாள் நாம் என்ன கொண்டு சொல்ல சொல்லி இருக்காள் நானாம் எங்கூர்த்தன் என்ன சொல்லும்போது பட்டாளா பயந்து கொண்டு வை நீ பட்டாபிஷேகம் பண்ணி உயிரோட இருக்கிறது காடு சாரது தேவையில்லை சொல்றாள் எல்லாரும் நானாம் அவங்களமா எப்படி சொன்னாரா ஒரு பிராமணன் ஒரே தகுப்பு தீவாழ்லாம் அப்படி நினைக்கிற பட்சத்துல எனக்கு வாழ்ந்தா பட்டாபிஷேகம்டானா அப்படியா சொல்வாழா அப்பலாம் போது ஒருத்தனக்கு வேண்டி இருக்கும் எல்லாரும் அப்பளம் தான் கிராமம் போட்டுக்கிட்டான் அதுக்காக வாண்டாங்க சொல்லுவேன் அது மாதிரி இவனுக்கு வலதுல வண்ணம் இருக்கு அதனால எல்லாரும் சொல்றான்னு சொல்லிட்டா உடனே அவள் வேலை வித்துக்கலாம் இவனை யார் இவன் நாங்கள் சொன்னமா அப்படின்னு அப்படியே புற்றுனி ஜீவன் போய் கீழே விழுந்துட்டான் கீழே விழுந்தா சுஸ்வரூபத்தோட ராட்சசனா கிடக்கார் சுவாமி தன் வடிக்கையும் பார்த்துக்கொண்டு பேசாமல் இருக்கிறார் உடனே சுவாமி கூபிட்டு என்னன்னு கேட்டாள் எனக்கு அவன் முன்னாடியே தெரியும் இப்படி ஆடுவோம் அப்படி ஆட்டம்னா நான் பேசாம அதுக்காகத்தான் அவன் அவன் பக்கத்துலேயே அவனுக்கான இருக்கு அது மாதிரி சுவாமி கூட கூட இருந்துட்டு இருக்கார் இந்த சாருவாக்க நடத்துல என்னன்னு கேட்டா சுவாமி சொன்னாலும் புறா கதை விதை தாத்த இந்த கிருதயுகத்துல போய் தபசு பண்ணி அசத்து பல வருஷம் தபசு பண்ண உடனே உத்தமம் ஷாவே இல்லாம உத்தம் வரம் வாங்க முடியாது குடுக்க எனக்கு ரைட் இல்லா பிரம்மா எனக்கு ரைட் இல்லது ஒண்ணு ஒன்னா பண்ணலாம் வச்சு நான் கொடுக்கலாம் என்ன பிராமணர்களை வேத வித்துக்களை அவமதிச்சா நீ கட்டாமலே பிராமணி போய் சொன்னார் உடனே அவங்காரம் பண்ணினாள் நினச்சுட்ட உடனே பரவ மங்களமாய் மறுபடியும் கற்பூரம் பண்ணி சுவாமிக்கு அர்ச்சன்கள் எல்லாம் பண்ணி மகோதவமாய் உள்ளாபிஷேகத்திற்கு கதை சொன்னதுக்கு அப்புறமாபுத்தருக்கு மனசு தெளிஞ்சுதான் பரமானந்தப்பட்டாலாம் கதமன் பரமாசனே அஞ்சனே பிராங்கோஷ்ட யமான சிம்மாசனத்தில் கிழக்கு முகமாபுத்திரோக்கா ஜீவாழாம் சாந்திகம் கோபாலனும் எதிர்க்கிறீஷம்போட்டில் எதிர்போக்காண்டா தர்மபுத்தருக்கு எதிரில் ரெண்டு பக்கத்திலையும் அர்ஜுனனும் நட்டுள்ள சாதேவர்கள் திரௌபதி பக்கத்துல நடுப்பு தர்மபுத்திரன் இப்படி திவ்ய சிம்மாசனத்துல அலங்காரம் பண்ணி உக்காத்தி வச்சாலாம் உக்காத்தி வச்சு பொட்டாபிஷேகம் மண்டாாளம் தர்மபுத்தி சாமிராஜ் மகாத் புரஸிலாம் மணி ஆளாம் சில ஹோமங்கள்லாம் சொல்லி இருக்கா சாமிராஜியபிஷேகத்தில் அந்த ஹோமங்கள்லாம் மணிநாழாம் இப்பொழுது விஜயபத்தாய் தௌமியர் இதெல்லாம் கொண்டு வைக்கணும் அக்ஷதங்கள் இதெல்லாம் விடுக்கணுமா இதெல்லாம் பார்க்கணுமா ராஜாக்கள் பட்டாபிஷேக காலத்துல கண்ணுக்கு நல்ல வஸ்துக்கள் எல்லாம் கல்லு பண்ணணுமா அதற்காக ஏராளமா தங்க பிளேட்டுகள்ல கொண்டு குவித்து வைத்திருக்கா இந்த பட்டாபிஷேகத்துக்கு என்னென்ன பண்ணணும்னு அந்த ராஜசாஸ்திரங்கள் இருக்கு அந்த சாஸ்திரப்படி அந்த ஆச்சாரியால் அதெல்லாம் கல்யாணங்கள்ல எட்டு வைக்கணும் அதெல்லாம் வச்சு தேங்காய் மஞ்சள் படிப்பொடி எல்லாத்தையும் வச்சுட்டு அது மாதிரி தௌனியாச்சாரியார் சகல ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க ஆச்சரியமாய் உத்தானதாசார பூஜிதம் பாஞ்சஜன்யம் திவ்ய சங்கம் அதுல திவ்ய பகவான் வச்சு பூஜை பண்ணினாலாம் அந்த பாஞ்சஜன்யம் சங்கத்தை அந்த பூஜைமணியினு திரௌபதிக்கும் தர்மபுத்தருக்கும் பாண்டவாளுக்கும் அபிஷேகமணிதம் அபிம் சிம் பித் குந்தி புத்திரம் யுதிஷ்டிரம் பதியாய் குந்தியின் புத்திரனாய் தர்ம தேவதையான தர்மாத்மாவான தர்மபுத்தருக்கு ஹியப் பதினோபாலா பிரஜைகள் பட்டர்கள் பல் சூனரிகள் கனிஜிகள் எங்களுக்கு அரசன் அரசே மாறிச்சான் முன்பு இருந்த தேஜஸுக்கும் இப்ப பட்டாபிஷேகம் ஆன பிறகு பார்க்கும் தேஜஸுக்கும் எவ்வளவோ வித்தியாசம் धर्मपुत्र परमात्मा அமதமுகரா அவனுச்சுண்டுாிக வாழ்க் கஷமத்த நேர முழுது லட்சி விதிபிஷேகம் மன்னாழாம் விதி வாத்தம் வாத்தம் முதலே வாதியா து வாசு பணவம் ஆனிய வாதியங்களெல்லாம் தேவதோகத்தில் மனுஷர்களார்களாம் சாமிராஜ்ஷேக ஏத்கெல்லாம் ஏதத்துல போய் இந்த பட்டாபிஷ காலத்துல ஆசாஸ்தேயமான சாத்த வநா சர்வ தேவதி இந்த ராஜா பரம மங்களத்தாடையம் பிரார்த்தனை வேத மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லி பட்டாபிஷேகம் பண்ணினாலாம் தர்மபுத்தருக்கு ஆசீர்வாதம் பண்ணி பட்டாபிஷேகம் வேதவித்துக்களும் சுவாமி அபிஷேகம் பண்ணின காலம் பண்ணினாலாம் mera naam maran naam hai இதெல்லாம் ஒரு கைமாறு இல்ல பொன்னாட பொறுத்து ஏதோ நம்முடைய அன்பர் காட்டுகிறது சில நிமிடங்கள் பேசுவார்கள் கொஞ்சம் பிரகதி கீதம் சரஸ்வதி ஒரு பெரியன்லைய மீண்டும் அடைஞ்சு வரதன் தன்னுடைய பிள்ளைன்னு தெரிஞ்சு ராஜ்யத்தனுடைய சுகமெல்லாம் அடைஞ்சப்பறம் கடைசியிலே என்ன பிரார்த்தனை அன்றைக்கும் இன்றைக்கும் என்றென்றைக்கும் பொருந்த கூடிய பிரார்த்தனை ராஜாவானவன் லோகத்துக்கு எது நன்மையோ அதை செய்யணும்னு அதனாலதான் முதல்ல புதுக்கோட்டை ராஜாவான மகாராஜா புள்ள புண்ணாட போட்டு போட வேண்டிய அவசியம் என்ன இந்த நாட்டுக்கு யாரு ராஜாவோ அவர்தான் உங்கள் பிரதிநிதியாக அந்த கடமையை செய்ய வேண்டியது என்றைக்கும் சரஸ்வதிக்கு ஒரு தனி அலாதி மதிப்பு இருந்தே சீர வேண்டும் பணத்துக்கு அந்த மதிப்பு வராது ஆனா லோகத்துல பணத்துக்கு மதிப்பு நினைச்சோம் இருந்தா கூட இப்ப அந்திராமதேஷத்திற்கு இவ்வளவு கூட்டம் குழுமி மாலைகள்ல இந்த பொண்ணு எத்தனை மாலை ஓட்டாலும் கழ்த்த மாட்டான் குடுக்கறது கூட மன்னர் வராது அது மாதிரி தீட்சிதர் கழுத்தாம இருக்கார் அவ்வளவு அவர்லன்ஸ் ஆங்கில சொல்றது அப்படி இருந்தா கூட அந்த ஸ்லோகம் அதை சொல்ற மாதிரி வருதோ ரீல் ரீல் அப்படின்னு சொன்னா அந்த சரஸ்வதியை ஆனா அது கொண்டாடுறேன் எனக்கு ஒரு ஞாபகம் அவளை சொல்லிவிடுறான் என்ன சொன்னா அர்ஜுனனுக்கு ஒரு அகங்காரம் ஆணவம் இருந்ததால் அவனும் கீழே பிபோர் நம்பிக்கை இல்லாத தீர்மானம் எல்லாமோ சொன்னார் அந்த அர்ஜுனன் துரோண யுத்தக்கும் போது அவன் பெரிய ஒரு பராக்கிரம செய்திச்சுதான் நினைச்சான் அது அவனா செய்தான் பரமேஸ்வரன் செய்தான் சொன்னார் அதே லாங்குவேஜில் நீங்களா பேசுறேன் அந்த காமாட்சியனுடைய அனுகிரகம் பேசுற சாதாரண மனுஷன் ஈஸ்வனுடைய அருள் இல்லாதவன் அம்பிகையினுடைய அருள் இல்லாதவன் பேசினால் ஓரளவு அதற்கு மதிப்பு ஓரளவு அப்ளாசு உண்டு ஆனால் இப்படி சபாரிச்சிதமாக இப்ப ஒரு குறிப்பாக ஒரே ஒரு உதாரணம் என்னுடைய நண்பர் மகாராஜ பிள்ளை சொன்னார் அவள் அவள் சாதம் போடுவார் மாதா சமம் நாஸ்தி பாரியாசமம் நாஸ்தி வித்யாசமம் நாஸ்தி சரீர பூஷணம் சிந்தாசமம் நாஸ்தி சரீர சோஷணம் இன்னொரு ஸ்லோகம் அந்த வித்தைதான் இவ்வளவு மாலையும் பொண்ணாடையும் ஆனா இந்த பூமாலை வாடும் பா மாலை வாடாது பொன்னாடை அவர்கள் சொன்ன மாதிரி கிழியும் ஆனால் அனந்தராமேஸ்வரர் பிரவச்சனம் என்ற ஞாபகமான ஒரு ஆடை இருக்கிறதே அது ஒரு நாளும் தெரியாது என்னன்னா சரஸ்வதி ஆனா இது லோகத்துக்கு ஹிதமாக ராஜா பிரவர்த்திக்க வேண்டும் சரஸ்வதிக்கு என்றைக்கும் கொண்டாட்டம் இருக்க வேண்டும் சரஸ்வதிக்கு கொண்டாட்டம் இல்லாமல் கேவலம் அர்த்தம் கொண்டாட்டம் என்று வருகிறதோ அன்று லோகத்துக்கு அனர்த்தம் என்பதாக அங்கு அறிகுறி ஆனா எனக்கு என்ன வேணும்னா எல்லாம் சாப்பிட்டு நித்தியம் பாதுகாப்புக்கு போறேன் நீல லோஹித காலகாலம் சொன்னாலே எந்த காலகாலனாக வளர்ந்து சிற நீலக்டனை பஜித்தால் யமபாதை ஒருவனுக்கு இராதோ அந்த நீலகண்டனுடைய கிருப எனக்கு வேணும் சக்தி ஆத்மபூ சக்தி சமயத்தனாக இருக்கக்கூடிய பிரபுனுடைய அனுகிரகம் எனக்கு வேணும்னா ஆனா நமக்கு நேரில் ரகவாராக காந்திபுதி சமயத்தன் எல்லையை போறோம் எங்கூர் மகாராஜ நானும் திரணவெலிக்காரா இங்க திருநெல்வேலிக்கார தான் இங்க ஒன்று புதுக்கோட்டை நானும் இல்ல அவரும் இல்ல அவர் தஞ்சாவூர் காவேரிக்கும் தாம்பரணிக்கும் சொல் சம்பந்தம் இருக்கு புதுக்கோட்டை ராஜா இருந்த இடத்துக்கு சமயத்தான நீலகண்டர் வந்து நெல்லையப்பர் வந்து ரிஷபார்டராக வந்து உனக்கு மோட்சம் தரேன்னா இப்ப என்ன போட்டாலே அடுத்த ஸ்டெப் வரட்டும் நான் தான் சொல்றேன் எழுது வயசு பாட்டினா கொல்பை கல்யாணம் பாத்துட்டு வரேன் அந்த பேச்சு கல்யாணம் தண்ணி கூட இந்த அம்மாவை நமக்கு புளிச்சு போச்சு அந்த நீலகண்டனான உமா காந்தன் பசுபத்திய சேவை எனக்கு வேணும் அப்படின்னு பிரார்த்திச்சான் இதுல அந்த வாஜாம கோவிச்சனமா அதான் பேசறதுக்கு காரணம் ஆச்சாரியாளுடைய அனுகிரகம் மாத்திரம் இல்லை காமா ஆட்சி எஸ்யாசா காமாட்சி காமாட்சியினுடைய அனுகிரகம் இருந்தா அதான் பேசல பின்னாத சரஸ்வதி இருந்து பேக்ரவுண்ட் மியூசிக் மாட்டு வர மாதிரி வச்சுக்கிறதா அர்த்தம் அதனால அவள் குறைஞ்சு பேசுறதா அர்த்தம் இல்லை நகி இந்தியா நியாயத்துல நான் பேசுறேன் அதாவது ஈஸ்வரனுடைய அருள் இல்லாமல் இருந்த ஒரு வாக்குக்கு ஓரளவு தான் கௌரவம் இருக்க முடியும் ஓரளவு தான் அதற்கு ஒரு அப்ளாஸ் இருக்க முடியும் ஆனால் அருள் உள்ள வாக்குக்கு விசேஷம் ஜாஸ்தி அருள்கிரி திருப்புகொழுக்கும் சாதாரண ஒரு மனுஷன் சுப்பிரமணியரை பத்தி பாடுவதற்கும் வித்தியாசம் இல்லையா நம்ம ரயில்ல போனா பிச்சைக்காரன் கூட தான் சுப்பிரமணியரை பத்தி பாடுறான் ஆனா அருணகிரி திருப்புகோலுக்கு அலாதி மதிப்பு ஏன் அது அருள் வாக்கு திருநாவுக்கரசு ஏன் அலாதி மதிப்பு அது அருள் வாக்கு இந்த பாரதம்ங்கிறது நம்முடைய சித்தாந்தம் என்னன்னா ஐந்தாவது வேதம்னு சொல்லப்படுறது இந்த பாரதத்தை ஒரே ஸ்லோகத்தை சொல்லிட்டு முடிச்சு விடுறேன் பாரத அஞ்சரின்னு சேமேந்திரன் ஒரு காஷ்மீரி போய் அந்த நாள்ல அப்புறம் இப்பதான் சென்சுரியில காஷ்மீர்ல ஒரு பயிர் கிடையாது காஷ்மீர்ல சம்ஸ்கிருதம் தான் நாகரி தான் ராமாயண மஞ்சரின் நூறு ஸ்லோகம் பாரத மஞ்சளின் நூறு ஸ்லோகம் கண்டென்ஸ் பண்ணி வெயிருக்கான் அந்த நூறாவது ஸ்லோகத்துல அப்படியே நூறாவது பாரதத்தையும் புகுத்து அழகா எழுதியிருக்கான் ச்சனா்ராஜிதீவம் மூச்சை பட்சி கோபைர்விஷய விஜயஸ் விஜயோ கட்சோ வ நாலு சமுத்திரங்களால் சூழப்பட்டோன் என்று ஆணவம் பெற்று அரசாண்ட துரியோதனன் ஐந்து கிராமம் குழு என்றால் ஐந்து வீடு குழு என்றால் ஐந்து ஊசி குத்தும் முனை கொடுக்க மாட்டேன் என்று சொல்ல துரியோதனன் பின் என்ன செய்யணா சொல்லக்கூடாத துர்ஜோதனன் பின் ஏன் கொல்லக் கொடுத்தான் குமரேஜா என்று குரலை தழுவி எங்க மாணிக்க மணியாட்சி கவி ஒருவர் ஒவ்வொரு கதையாக அந்த திருக்குறளை போலவே சொல்ல கிருஷ்ணர் தூது போய் அஞ்சு கிராமம் மாட்டேன் அஞ்சு வீடு புதுக்கோடு சப்கோர்ட்ல காம்பிரமைஸ் பண்ணிக்காதான் சுப்ரீம் கோர்ட் வரையும் போய் இழந்துடுறான் சில வேளையில இது பிரச்சமா நடக்கிறது அந்த மாதிரி புதுசு இல்லைங்க துரியோதனால இப்போ நம்ம கஷ்டப்பட்டு பிரயோஜனம் இல்லை கொடுக்க மாட்டேன்னு கடைசியில எல்லாத்தையும் கவனிக்கிறதுல ஒரு பிப்த் கிளாஸ் எல்லாம் பிஏ படிக்கிறது அதுக்கு என்ன தெரியும் வாங்கு தெரியுமே இயர்க்கை அறிவு பிஎட் எக்ஸ்புக் இருந்தோம் அப்படி இருக்கிறது தெரியல ஏன்னு கேள்வி அவளுக்கு கரண பரம்பரையா சாவித்ரி சத்தியவான் கதை தெரியும் ஆய்ந்து பார்த்தால் பாரதத்தில் இருக்கிறது நலச்சக்கரவர்த்தி தமயந்தி கதை தெரியும் ஆய்ந்து பாதாத்தான் நலோ பாக்கியான இங்கு வந்திருந்தேன் நலனை சிந்தித்தாலுமேட்டு மாலை ஆடுறது பரமேஸ்வரனை பரமேஸ்வரனை பஜித்தவர்களை சனி அண்டமாட்டான்னு இந்த சனி செவ்வாய்க்கு யாருக்கு தெரியுமா பரமேஸ்வரனை பஜிக்காத தான் அவனுக்கு வேலை இன்ன ஏன்னா அங்காரக என்ன சொல்றான் ாகமு துஷோ தாமிராஜ் துஷ்டோஹர்த்தி தட்சாதி கிரிஞ்சி சக்கர விஷூன மனுஷா சேன்தம் சர்வராஜோ மகாபல செவ்வாய் பலத்தத்தை சாமிராஜ் கூட கொடுத்துருவான் கோ இங்கோ போனாராசி ரெயில எழுத்துருமா அந்த மாதிரி தடபுடவை தான் ரெண்டுமே ரொம்ப பிக்கு ஆனா இவன் கைவரிசை யாருட்டேன்னா பிரிஞ்சி பிரம்மா சக்கரன் இந்திரன் விஷ்ணு அப்ப இவாலே திண்டாடுறதுன்னா மனுஷாவத்தி கேட்கணுமா அங்க பரமேஸ்வரன் விலக்கு இடி விலக்கு ஏன் பரமேஸ்வரன் கேத்திரமான வைத்தியநாத கேத்திரம் வைத்தியஸ்வரன் கோவில் போய் தான் இந்த பயலுக்கு குற்றவாள நிவாரணம் இவன் அங்க நமஸ்காரம் பண்ண வேண்டாமோ அவத்தையும் பூஜா அதே மாதிரி நலத்தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணிவிட்டு நலன திருநெல்லாறு இப்போது ரெண்டு மாதாவை பத்தி அவங்க கொதிக்கு சொன்னார் அது இன்னொன்னு வருது கிருஷ்ணவால் ரொம்ப கெங்கா பிரவாகமா பிரச்சிவிட்டார் கேட்டு புராண வைராக்கியத்தில் கோயிலாவிக்கு மாதாஜி முள்ள மாதிரி ஒரு விஷயத்தை ஞாபகம் அது கிருஷ்ண பரமாத்மா தான் சூத்திரி கிருஷ்ணனுடைய அனுகிரகம் தான் பாண்டவாருக்கு கிருஷ்ணனுடைய அனுகிரகம் இல்லாத கவுரவால் மடிந்தார்கள் நம்முடைய பாலிட்டிக்ஸ் எடுத்து பார்த்தாலும் மகாத்மா காந்தி கிருஷ்ண பகவான் பிரசிடென்ட் ராஜேந்திர பிரசாத் தர்மபுத்திரர் கொஞ்சம் சிகா இல்லையா சொல்லக்கூடிய நம்ம பிரிஞியர் ஜவஹர்லால் நேரு காந்தி மன் பீமன் மறைந்து விட்டார் சர்தார் பட்டேல் சகாதேவன் ஜி ராஜகோபால் ஆச்சாரி நாளிலிருந்து நீங்க யாரும் பார்த்துங்க அதே மேல இப்ப நம்முடைய பார்த்தாலுமே மகாத்மா காந்தி ராம் ராம் ராம் பிராண விட்டவர் தான் தான் ஒரு பதவியையும் தான் ஒரு பதவியையும் நாடாமல் தன்னுடைய சிசு மகத்தான பதவிகளை கொடுத்துவிட்டு எப்படி அனுகிரகம் செய்தது நாம் நெஜமின் நம்புகிறோம் ஆனால் கிருஷ்ண பரமாத்மா பஞ்சபாண்டவர்களுக்கு தர்மபுத்திர மாத்திரம் பட்டாபிஷேகம் இல்லை தர்ம தேவதையே த்ரோனில் அறம் எங்கும் ஓங்கினால் உலகத்துக்கு கேடொன்றும் இல்லை என்று சொன்னா மணிமேகலைங்கிற பஞ்சகாவியத்தில் தமிழ போய் சொல்ற நீங்கள் அவருடைய கர்ணாமிரதமான வியாதபாரதத்தை கேட்டீர்கள் அதற்கு வந்தனோபச்சாரம் ஏன்னா ஜட்ஜி கொண்டாட போட்டின சாட்சி ஸ்தானத்தில் வந்திருக்கேன் தேவகோட்டையில ஜட்ஜான உங்களுக்கு சாட்சியாக உங்கள் சார்பாக அந்த அவர்களுடைய பிரசம்பையை மாற்றும் கூறுவதல்லாமல் தர்மத்தை நம்ப வேண்டும் தர்மம் தர்மம் தர்மோ லட்சத்தி ரத்ததாக ஒரு பம்புல ஜலம் வரலையானா ஒரு டம்ளர் இலத்தை விட்டு அதை மறுபடியும் அந்த ஹேண்ட் பம்ப் அடிச்சா எப்படி இலம் அது மாதிரி கொஞ்சம் தர்மம் ஆனது மறுபடியும் அது அந்த தர்மத்துல நம்ம பிரசக்தி வந்து சுமுகமாகும் தர்மம் தான் அர்த்தம் காமம் மோட்சம் மூலம் அதனாலதான் காம கோட்டி பீட்டாச்சாரியா அனுகிரக வாழ்க்கை பிரசன்ன புத்தகத்தை கொடுத்து பிரசன்னமான காரணம் என்னன்னா காம கோட்டிங்கிறது ஜோசியம் தெரிஞ்ச வாழ்க்கை கூட ியார் தனது புராணத்தில் எழுதிய அந்த ஒரு அத்தியாச்சரியமான சந்தித்தவம்னு ஒரு ஸ்தோத்திரம் அந்த ஸ்தோத்திரத்தை மூணு நிமிஷத்துல நான் செல்ல போறேன் கடைசியில ஆமா கோபால வந்து சிந்தி ஒன்று இருபத்தி மூணு பண்ண போறேன் அஷ்டரியாள் சரமானுகிரம் என்ன சொல்றாரு பிரசம் ஆயிடும் அப்புறம் இருந்து கொஞ்சம் ஆனா இங்க பேசின ஒவ்வொருடைய திருக்குலம் பேசின பேச்சு அதை கொண்டாடணும் என்னன்னா பிரம்மேந்திர சங்கடித்த தேசத்துல வந்து மகாபாரதம் சொன்னேன் பிரம்மேந்திர அங்கீகரிச்சாள் சொல்லுவது போல தெரியவாள் சாந்தானந்தா இங்க வந்து பிரம்மனு பார்க்கணும்னா வாஸ்தவமான பிரம்மாதா அவன் அவள் இடத்துல அந்த பிரம்முத்திங்கிறது ஒன்னும் சந்தேகமே இல்லை அப்படிப்பட்ட ரொம்ப பிரிவாடுவார் அவங்க நினைச்சா அந்த காரியா நடக்கும் அவங்க அடித்தாரத்துக்காக என்ன பிரலகன பண்ணணும்னு சொன்னார் நான் அப்பதான் ஓய்வு எடுத்துட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு எனக்கு ரொம்ப கூட வாழ்க்கை பற்றியும் இல்லை இப்போ அவன் ஆத்துக்கொண்டவுடனே எனக்கு ஒரு சந்தோஷம் நான் சொன்னேன் ஓய்வு எடுத்துக்கணும்னு வந்திருக்கேன் பின்னாடி எப்போ செஞ்சா போற சரி கார் ஏறிட்டாள் அவள் கூட கூட வந்தார் ஒரு அப்பிராமணர் அவருக்கு என்ன தெய்வமா நினைச்சபவர் அவர் சாமான்யமா இருந்தவர் ஏதாவது ஆனா அடைஞ்சிருக்காரு அது வாழ்க்கையும் தெரியும் அவரே சொல்லுவார் அவனால நான் சேமத்த அடங்கே அடைஞ்சேன் அவன் கார்டு தான் அவர் யாரு கேட்டாலும் என் சித்தத்தை சொல்லி பெறுவர் நான் உபதேசம் பண்ணி பிள்ளை இங்க யாரும் பண்ணீங்கன்னா கண்ணாது ஜெனமுற்றி காப்பார் சுவாமி மகாலட்சுமி பண்ணிட்டார் அவன் இப்ப நான் இதை கேட்டாலும் அவர் கொடுத்துறது கேட்டுப்படுறது இல்லை என்ன பயந்து அவருக்கு கொடுத்துருக்காள் அவதான் கூட வந்தாள் கார் பரப்புற சமயம் கிடைக்கு இறங்கி போனேன் காத்திருந்து இறங்கி போய் கேட்ட தருணம் போய் எனக்கு ஒண்ணு தூண்டுறதுமே காரணம் இருக்கு என்னன்னா நான் பின்னாடி தான் என்னமே பின்னாடி தான் அங்கே இருக்கிறோம் என்னமோ ஆகினால இப்பவே சுற்றி பண்ணு அப்படியான அவகாசம் பூர்வமான கூட இருந்தவா எல்லாம் உடனே மறுநாளே உபநியாசம் தனியான ஒரு அன்பு இடத்துல எல்லாருக்கும் எல்லாரும் ஆறு வாழ்வு மாப்பிள்ளையே பணம் போட்டாள் உங்க நான் போட்டேன் கூர்வான்னு கேட்டால் நான் சொன்னேன் உங்க குடும்பத்துக்கு அங்கீடு ஹோம் ஆட்சியம் எங்களுதா இருக்கணும் பாப்போம் உடனே நூறு ரூபாய் ஆமா உனக்கு ஆட்சியம் என்னதான் இருக்கணும் கேட்கறது அவெல்லாம் தர்ம திரம்பின அவளை பத்தி நான் என்ன மாதிரி சொல்லாம இருக்க முடியும் அப்படி அவன் அங்கிருந்து தர்மேந்திராள் நேரம் மகாபாரதத்தை நான் அங்கீகரிக்கேன் இந்த தேசம் கேமாயிருக்க போது இங்க வந்திருக்கா கஷமாயிருக்க போறாள்னு ஆஜீர்வாதம் பண்ணுவது போல அவ பெரியவாள் அங்க உட்காந்து அதையே தோணிந்தது ரொம்ப மகாபுருஷா திரும்பியே எங்கள் போன்றவர்களுக்கு தான் புரியும் அவன் சாமான்யமானவர்களுக்கு புரியாது ராஜினோ யோகினோ ஞானினாம் லட்சியத்தையே உபாசித்து ஞானிகள் ஏகரூபமா இருக்க அவன் உத்தரவு தூக்குறாரா துணி இல்லாம ஒருவாள் சில பேர் வந்து நம்மோட சேர்ந்து பழகறா போல பழகுவாள் ஆனா அவளுடைய மனம் முழுமையும் நடத்தில இருக்கும் அதனால இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஜானிகள் அவள் இந்த ஊருக்கு பெரிய பரமி அதிஸ்தானத்தை நிர்மாணம் பண்ணிருப்பதும் அவன் போய் வயிற்று வழியிலே இருக்கிறவன் அதிஸ்தான குருவாரத்தன்னைக்கு நேயம் பண்ணி பாருங்க அவன் ஆறு குருவாரத்துல இந்த வயசூரி தீரா நான் அப்புறம் பதக்க சொல்றேன் அவன் எத்தனை பேருக்கு வயசூரி போயிட்டு சொல்லி ரெண்டு மூணு மாசத்துல போய் தரிசனம் பண்ணா போற சமாதி ஜோதிவரிதே பிரம்மனிஷ்டான சமாதி எத்தவா பவியதுஷ்டான ஜானிகளுடைய சாதி எந்த முனிசிபாலிட்டி குப்பை கொற்றாடத்துல எடுக்கட்டும் அந்த தத்யம் பாவனம் ஜோதி பாவனமான ஜோதிஷன்னு சொல்லக்கூடிய ஜாக்கிரம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகாபுருஷாளுடைய சமாதி அவளுடைய பிரசிஷ்யாளால் அவளுடைய சிஷியாவுடைய சிஷ்யாளவால் அவளுக்கு நான் சேமித்தவன் அவ எந்த குரு அவசூக்கு வருஷமா சேமிச்சவன் தெரியும் ஜெயமலை பாராயணம் பண்ண ஆரம்பிச்சவா குவாள் ஆதித்தார் பேசினால அவ சயந்தரன் நல்லா பண்றாங்க தெரிஞ்சது சந்தியாவந்த மந்திரத்தை எடுத்து அவன் சந்தியாவந்தன் காட்டா போல இருக்கேன் அவர் தோல் என்னதுக்கு பாரமா சுமக்கணும் போன அதனால அவ வந்து இருபது வருஷமா இருக்கவாள் தெரியும் அடிட்டவாழ என்கிட்ட வந்து முதல் முதல்ல கேமங்களை வாங்கி பராயணம் பண்றவாழம் இருக்காள் மகாராஜ பிள்ளை அவர்கள் அத்துவமா மனசிலிருந்து அப்படியே ரத்னத்தை ஒதுக்குறா போல ஒதுக்காள் அவள் துணிவால் எனக்கு ரொம்ப நாளா வண்டிவாள் அவள் இங்க என் பிரபம் நடந்தாலும் நானும் சிறந்துக்கிற வழக்கம் உண்டு அவள் வந்து எப்படியாவது விடுவாள் அவளுடைய ஒரு பரவ பிரியம் காரக்குடியும் நடந்த போது காரக்குடியை அவ இருக்கிற இடமா கூட்டிட்டு தேவைப்படையில அவன் வந்து பார்த்தாலும் எனக்கு தோன்றுருது ஏன்னா இங்கெல்லாம் போறாளோ நான் என்ன அவன் கடையில் நான் டெல்லியிலையும் போய் வாழ மாராஜம்பிள்ள வாழ்வான் அங்கேயும் போயிருப்பேன் அவன் வாழ்க்கை சொன்னேன் வீடு வாழ்க்கை இன்னமும் நீங்க வந்து பட்டத்தில இருந்து ஜெட்ஜி நான் இந்த பேசுறேன் இந்த ஊர்லயே நீங்க ஜெட்டியா வர போறது நான் வந்து போய்க்க வேண்டே அதுவா மகபாரத சொன்னேன் அவா சொன்னா நான் அப்புறமா சுப்ரீம் கோர்ட் ஜெட்யா அங்க போனேன் ஜெயராம் இர்வாள் சீதாராம் இவாள் அவளை அப்போ நான் சொன்னேன் வந்து அவருக்கு ஆக்லாசனம் வைக்க வந்திருக்கேன் இந்த ஊர்லயே ஜெட்டியா இருந்தா அக்லாசனிப்பே இருக்கீங்க சபையில அப்படி அங்கே ரொம்ப அற்புதமா நடந்தது டெல்லியில ரொம்ப அழகா தேவஹோட்டையில சொன்னபோது வந்துருக்காளே இப்ப கோபாலசாமி மாதிரி ஒரு நாளைக்கு போட்டு வந்து ஒரேடியா ரத்தனமா வாரி விட்டாட்டு அவளுடைய குணம் என்னன்னா பெரிய குடும்பங்களே ஏதாவது கோர்ட்டுக்கு போக விட்ட மாட்டாள் அவள் சாம்புட்டி அந்த குடும்பம் பண்ண மாட்டாள் கூப்பிட்டு ரெண்டு பேரையும் கண்டிக்க அவ சொன்னா காப்பாளாம் அவங்க சொல்றாள் அவ சொன்னாங்கிறாள் அவட்டணம் கூடவே இருந்து இருக்காள் சூத்திரம் மாதிரி யார்னா அதுக்கு அப்புறம் எல்லாரும் வாக்கியமா அது அபூர்வமா அவளும் பேசுகிறேன் மா அவளுக்கு தனியான ஒரு வக்தி உண்டு அந்த வகியினுடைய பிரவாகத்தினாலதான் அவள் வந்து ரொம்ப நல்லா எழுதியிருக்காள் முக்கியத்தை எந்த வித்தியோ எந்த வித்தியா மனப்பூர்வமான ஒரு பரிபாகம் பாஷையில் ஒரு பெரிய பிரேமே அதனால அவள் அழகா எழுதியிருக்காய் செய்திருவான் என்ன கொண்டாடினால நான் என்ன கொண்டாடிட்டேன்னா எப்படியோ அத போல வந்து எனக்கா எவ்வளவு பண்ணுவாள் அத்தனை பெரிய வாழ்க்கை கன்னடத்துல அங்கே நம்ம எழுதினா அது குருவா இருக்கட்டும் காவேரியா இருக்கட்டும் ஆராயிருக்கட்டும் தானம்னா பண்ணுவேன் ஒரு பாகவதம் சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு என்ன அட்வான்ஸ் ஆன இல்ல இல்ல பொண்ணு வச்சு ராஜா சாமி பதினைஞ்சு பதினாலு வருஷம் இருக்கும் அப்போது கொண்டு அவளுக்கு என் படத்துல பிரியம் வந்த பிரியத்துனாலே அவ வந்து அந்த பிரேமையினால அவ பேசினாள் அவத்தா எதுவும் சொல்லுக்குள்ளையா இருக்காள் நல்ல ஜானவா இருக்கு சூப்பராள்னு பெரிய புதிய புருஷாள் எங்க பித்தா வாழ்த்துல மரோபதேசம் பண்ணிவிட்டவாள் அதனால பரமக்ஷமா தடைஞ்சவாள் அவன் சும்பம் தர்மமும் யும் சொல்லிட்டு அவாளுடைய ரொம்ப அழகா பேசுவாள் ஆனா அந்த காலத்தெல்லாம் என்ன தெரிஞ்சின்றவாள் காலம் ஆயிட்டு இனிமே அதிகமா பேசப்படாது இங்க அந்த நோக்கத்துல அவன் ரொம்ப சுருக்கமா பேசினாள் இன்னொரு பேசுவாள் அவள் ரொம்ப உலகம் தெரிஞ்சவள் அதுக்கு ரொம்ப குடும்பம் அது அந்த குடும்பங்கள்லாம் இருக்கணும்னு நாங்கெல்லாம் வாசமா நினைச்சவாள் அதனால கோபால் சாமி தஞ்சாவூர்ல இருந்திருக்காரு அவளுக்கு எத்தனை காரியம் தெரியுமோ எது காரியம் நவாகம் வச்சு நடத்தி பிரமாதமா சிரிமா நடத்தாள் அவ நவாகம் நடத்தினு தஞ்சாவூர்ல எனக்கு என்ன மாயிடுச்சினா அப்புறம் என்ன நவாகம் கூப்பிட மாட்டேங்கிறா பயப்படுறானே கோபால் சுவாமி மாதிரி இனிமே நம்மால் நட அப்படி பண்ணிருக்காள் கோபால் சாமி அவ என்ன பிரியம்னா எங்க சீர் வாழ்க்கையு எங்கனா ரெண்டு பேருலயும் அவன் கண்டா ரோட்டில பார்த்தாள் பண்ணுவாள் அந்த பிரேரிட்டேன் அதே மாதிரி அவ காலம்பறை இழந்திருப்பாள் அங்க போய் வாழ ஜாகையை தங்குவேன் பூஜை பண்ணுவேன் இழந்திருந்ததே ராமாம் ராமனுடைய படத்தின இப்படி சொல்லுவாள் அப்படியே சுதயம் குமுதி ராமானு சொல்லுவாள் அவன் ராமான்னு ரெண்டு சொல்லுவாள் நாமும் பரமக் வாழ்த்து கொடுத்திருக்கா எல்லாருக்கா ஜெயராமே வாழ்க்கலாம் விட்டுவிட்டு பல பிரமுகர்கள் அப்படி சொன்னதா இருந்தா எல்லாரையும் பல பேர்களையும் இங்க சொல்லணும் அப்படி எனக்காக ரொம்ப பேர்கள் இங்க பிரேமையோட வந்திருக்கா ஜெய்வாழ் வந்து அதோட வாழ்க்கை நல்ல ஜூரம் ஆனா ஏ ஒரு கிரகத்தனுக்கு இந்த ஜூரம் இருந்தாக்க அப்படிப்பட்ட உத்தான் இந்த மறந்தவாழ் ஆகினால சண்டை போடுறாள் நீ என்ன என்ன பண்ணிட்டு முடியும் அதுவும் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது பேசுற டாக்டர் எனக்கு தெரியும் அவன் படுத்து விடுவாடுறா சொல்லு அப்படிப்பட்ட ஜரம் அந்த ஜுரத்தோடு இருக்கிறவா இன்னைக்கு உட்கார்ந்து நான் எல்லாம் நமக்கு கஷ்டம் அவையம் மத்தான் என்ன கண்டு பயப்படாதீங்க உங்க பயத்தை போக்குறேன்னு சொன்னால் அப்படிப்பட்டால் நகை நாகராஜி வாழ்க்கிற குரலா நடந்த பிரியம் அவள் வந்து இன்னைக்கு ஏற்பட்ட பிரியம் இல்லை அது அவளுக்கு ஏற்பட்ட பிரியம் அவன் குடும்பத்துக்கே பிரியா மாபெல அவ மாப்பிளைக்கு போகணும் அவருக்கு கொண்டு வருவா நாகராஜ் பம்பாய்க்கு வர மாட்டா எந்த ஊர்லாம் அபிமானத்தினாலே எல்லாரும் ரொம்ப என்ன சொல்லிவிட்டு அந்த உட்காந்துரு கேப்பாள் சிமா சரியார் அவங்க கடைசியில பேசினாள் சும்மா சரியார் அவன் ஊர்ல இப்ப இல்லாமல் அவன் வந்து கடைசி நாய் பேசுற போதுன்னு சொன்னால் நாங்க ஏதாவது இந்த பதினஞ்சு நாள்ல தோஷம் இல்லணும்னு ஒரு ஒரு நாளும் பாக்குறேன் எனக்கு கிடைக்கல அப்படி இல்ல கொண்டாடி என்ன எப்படி கொண்டாடணும் இருக்கிற அம்மா அழகா பத்தி அப்படின்னு கத்திரிக்காய் இன்னொரு அம்மா வந்து அவள் ஆகினாலேயும் அது அந்த தனியான ஒரு சக்தி மனுஷாவம் பண்றதுன்னா அது மனசுக்கு நல்ல பரிபாதான் அவாளுக்கும் அவாளுக்கு தான் தீர்மானம் பண்ண முடியும் ஆகினால அவளுக்கு நல்ல ஹதயம் அதுக்காகவே மஹருல நடக்க முடியாது எல்லாத்துக்கும் மேலிடமும் பேசாமலே அந்த மாலை போடுறப்படியே ஒரு மணி பேசினாரு அந்த டெக்கியோட கூட ஆதரிக்கணும் சந்தர்ப்பணிய ரொம்ப நன்னா நம்ம பாரசுமியர் சுந்தரஐயர் மலைய பெய்யர் இன்னும் ஒருத்தர் பேரையும் அப்படி அன்னதானம்னணும் ரொம்ப அதுக்காக வேறுபட்டு ஒரு ஒரு காரியத்துல ஈடுபடாம இதெல்லாம் நடத்தவே முடியாது தெரியும் அவன் எல்லாருக்கும் ரூபம் ஆரோக்கியம் அர்த்தாச்சம் அவனு சந்திக்கணும் அபவர்தம் பரோகியுமே ரூபம் ஆரோக்கியம் அர்த்தம் ஐஸ்வர்யம் மங்களங்களையும் பிரபு பரமேஸ்வரன் கட்டாயம் கொடுப்பால் நாங்க பெ நம்பே சேமாரி அப்படி சொல்லிகிட்டே இருக்காள் அதனால சேமத்த அடைய வேண்டிவாள் மேல இன்னொரு அஞ்சு ஆறு நிமிஷம் சில நிகழ்ச்சிகள் இருக்கு அதையும் கொஞ்சம் குருடன் எல்லாரும் காட்டுறதுக்கு அப்புறம் குட்டி போட்டுறேன் சொல்ல போறேன் கோபாலனுடைய அதை எல்லாரும் சோதிட்டு போகணும் என்ன திருவாரூருக்கு சித்தரேஷனுடைய சித்தரேஷன் வருது சாகேஷனுடைய சன்னிதிக்குள் அவ தியாகராஜ மூலிய குடும்பம் ரொம்ப கர்ப்ப குடும்பம் அவள் வந்து எங்கிட்ட கேட்டால் போன வருஷம் கேட்டு சொன்னால் ஒரு ஆவர்த்தி சீமத் ராமாயணம் பாகவதன் சொன்னு சொன்னாள் அது அவன் இதுவாள் எனக்கு ரொம்ப ஒன்றிவாள் ஆகினாலும் சமயம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காள் நான் கட்டாயம் போகத்தான் வேணும் மஹராஜ பிள்ளை ரெக்மணி இவ்வாறு நாகராஜ் இவாள் நம்ம கோபாலாச்சாரியார் எல்லாத்தையும் போய் நான் கேட்டுக்கிறேன் சரிவாள் என்ன ஐடி அவன் கேட்க வந்த அதனால எல்லாரும் இங்க வந்து சாகேஷ் சந்தேசியும் ராமாயணம் நடக்க போறது ஆலயம் நடத்த போறாங்க அங்கே எல்லாம் ரொம்ப நிறையாட்ட மாதிரி சாகேஷனே அனுகிரகம் நடக்கும்போது எல்லாரும் வருடம் பிரசாத கேட்டுக்கிறேன் என்னோட மேல சங்கீதம் வாட போறாள் சாஸ்திரிகள் அகண்ட காதலி சீரம் இருக்கு அங்க வசிக்கிறா இருக்கோம் எந்த வேத அபியன சம்பா ஆச்சாரஸ் நல்ல காவிய ஜானம் அவருக்கு தனியான பக்தி என்ன நடத்துல ஒரு சமயம் சமாதி இருக்கேன் அவன் எங்கிட்ட முழுக்க தெரியாது நான் பண்ணி நோட்டுல எடுத்து வச்சிருந்தேன் அத்தனை சாரத்தையும் தனியா ஒரு பெரிய நோட்டு நல்ல ஆச்சாரத்தோட சாரசியோட நல்ல ஜானத்தோட சத்தியோட அவன் குடும்பங்கள்லாம் சுட்டிங்க ரெண்டு மாசமா சொன்னேன் நடந்துருக்கு எ பொறுமையோட கிடாது இன்னொரு ஒரு விஷயம் படுத்திட்டு அவளை தியானம் பண்ண சொல்றேன் ரொம்ப அழகா பண்ண குழந்தையோட மனப்பூர்வமா என்ன மனசுல இருக்கோம் எழுதி ரொம்ப அற்புதமாக பெரிய வாழ்க்கை ஜெயிச்சு பதினாயிரம் ஏகரூபாய் சின்ன வேலையில இருந்து பெரிய பிரபுக்கள் பெரிய அங்க அதே சாப்பாடு அது மாதிரி பெரிய வாழ்க்கை சமாசி நடக்கிறது அதுக்கு அத்தம் ரொம்ப ஏராளமா செலவுகிறது இஷ்டம் உள்ளவர்கள் நம்ம டிஎஸ் சுங்கரே உள்ள சி சில பக்தர்கள் அவசியமான சம்மேளனத்தை நின்று போகிட்டே நிக்கப்படாத போடுவாங்களா பத்திரிகையும் போட்டா போட்டால் போட்டதுக்கு பயணமா போட்டு கல்யாணத்துக்கு முன்னு கல்யாணம் படம் இல்ல என்ன பண்றது அதனால அப்புறம் போகுது ஆனா ரொம்ப நல்லா தான் நடக்க போறது மாசத்துல சந்தேகம் இல்ல வேத பாராயணம் ரொம்ப அச்சரியமா நடக்குது சுந்தரராஜி காலத்துல இந்த வேத பாராயணத்தை எல்லாரும் நல்லா ஆதரிக்கணும் அது பல சேர்ந்து நடத்தினா கூட சுந்தரராஜுக்கு தனியா அது ஒரு சந்தை பாலா காட்டி வந்து குங்குறாரு நான் இருக்கிறேன் அதுக்காக எனக்கு வரேன் எனக்கு சம்போமா இருக்கு எனக்கும் சீரத்தை பெருமையும் வேதத்தை ரொம்ப ருச்சிக்கணும் என்ன எதிர்ப்பு சொந்தம் குடுத்து வச்சவன் குடுத்து வச்சவன்னா இங்க குடுத்து வச்சவனால் அவன் ஏதாவது மூழ்கி போற பயங்கர குடுத்து வச்சவன் குடுத்து வச்சவன் இல்லை மொழி இல்லாதம் இல்ல ரெண்டு வேலை திட்டத்துல கொடுத்ததுதான் பரவலோக்கம் வேத பாராயணத்தை ஈடுபடம் வங்கடராமிவாள் பண்ண போறால் சஸ்கிருதத்துல ரொம்ப எல்லாரும் ரெண்டு மூணு நிமிஷத்துல ஆகிடும் அப்புறம் நான் ஒரு நிமிஷம் தான் ஒன்னும் நீங்க பயப்படாதீங்க எல்லாரும் கடைசியில குண்டல் மறக்க கூடாது போகணும் துபி பண்ணுடைய அச்சுணா தானமணி நாள் அம்பாவது பிரசாதம் இதெல்லாம்